நட்டினியின் அறுபத்திந்தாவது அறிவம் அஞ்சல் தொலை பதிவிற்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் போன வாரம் நான் உங்களுக்கு அஞ்சலுரை பத்தி சொல்லியிருந்தேன் அவர் கேட்ட கேள்வி இதுதான் அஞ்சல் அலுவலகத்துல கிடைக்கிற அஞ்சலுரை எந்த மாதிரி சைஸ்ல கிடைக்கும்னு அவர் கேட்டிருந்தாரு பொதுவா அஞ்சல் அலுவலகத்துல கிடைக்கிற அஞ்சலுரைகள் பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளம் பத்து சென்டிமீட்டர் அகலத்துல முன் அஞ்சல் தலையிட்ட அஞ்சல் உரைகளா இருக்கும் ஓகே இனி இந்த வார அறிவம் அஞ்சல் தலையில நாம பேசி தெரிஞ்சுக்க போற தகவல் முதல் நாள் அஞ்சல் உரைங்குற ஃபர்ஸ்ட் டே கவரை பத்தி நினைவு அஞ்சல் தலையை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு முக்கியமான தலைவர் இல்லாட்டி நிகழ்ச்சி இல்லைன்னா விழா இப்படி ஏதோ ஒரு தலைப்பு சம்பந்தமா வெளியிடுற அஞ்சல் தலைய நினைவு அஞ்சல் தலைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான நினைவு அஞ்சல் தலைகளை அந்தந்த நிகழ்ச்சி இல்லாட்டி விழா நடக்கும் போதுதான் வெளியிடுவாங்க உதாரணத்துக்கு குழந்தைகள் தினம் குழந்தைகள் தினத்தை இந்தியால நவம்பர் பதினாலாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் அந்த நாளை சிறப்பிக்க ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டா அது நவம்பர் பதினாலாம் தேதி வெளியிட்டா சிறப்பா இருக்கும் நினைவா வெளியிடுற அஞ்சல் தலைய நினைவு அஞ்சல் தலைன்னு சொல்லுவோம் இப்படி வெளியிடுற நினைவு அஞ்சல் தலைகள் குறிப்பிட்ட அளவுல அதாவது குவாண்டிட்ட செய்வாங்க ஒரு தடவை பிரிண்ட் செஞ்ச பிறகு மீண்டும் அதை வந்து பிரிண்ட் பண்ண மாட்டாங்க இந்த நினைவு அஞ்சல் தலைகளை வெளியிடறப்போ அஞ்சல் தலையோட கூட ஒரு அஞ்சலுறையையும் வெளியிடுவாங்க அந்த அஞ்சலுறைக்கு பேர் தான் முதல் நாள் அஞ்சலுரை அதாவது அப்படின்னு சொல்றோம் ஏன் இதை வந்து முதல் நாள் அஞ்சல் சொல்றோம்னா இது அஞ்சல் தலை வெளியடுற நாள்லையே முதல்ல கிடைக்கிறதுனால இதுக்கு அந்த பேரு இதோட பொதுவான அளவு இருபது சென்டிமீட்டர் நீளம் பத்து சென்டிமீட்டர் ஆகலாம் இந்த அளவு சில சமயங்களில் வந்து வேறுபட வாய்ப்பும் இருக்கு இது எப்படி வேறுபடும்னா ஒரே நாளில் நாலஞ்சு நினைவு அஞ்சல் தொலைகளை வெளியிடும் அதையெல்லாம் முதல் நாள் அஞ்சலுரையில ஒற்ற போதுமான இடம் இருக்காது அதனால அந்த சமயங்கள்ல அஞ்சலுறையோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் இந்த முதல் நாள் அஞ்சலுரையில என்னெல்லாம் இருக்குங்கிறத அடுத்தது பார்க்கலாம் இந்த முதல் நாள் அஞ்சலுரையோட அளவு முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா இந்த அளவுல இருக்கிற அஞ்சலுறையில அந்த நாளில் வெளியிடுற நினைவு அஞ்சல் தலைய அதுல ஒட்டி இருப்பாங்க அதோட என்றைக்கு வெளியிடுறாங்களோ அந்த நாளில் நினைவு அஞ்சல் தொலையோட ஒரு அஞ்சல் முத்திரையையும் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு முதல் நாள் அஞ்சலுறையில் நினைவு அஞ்சல் தொலை அது மேலே நினைவு அஞ்சல் முத்திரையை பதிவு செஞ்சுருப்பாங்க அஞ்சலுரையோட வலது பக்கம் நினைவு அஞ்சல் தொலை சம்பந்தமான ஒரு படத்தையும் பிரின் செஞ்சுருப்பாங்க அஞ்சலுரையோட பின்பக்கத்தில் வெளியிடப்பட்ட நினைவு அஞ்சல் தொலை சம்பந்தமான சிறு தகவலையும் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு இந்தியாவில் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல திருமதி எம் எஸ் சுப்லட்சுமி அவர்களை சிறப்பிக்க நினைவு அஞ்சல் தொலை வெளியிட்டப்போ ஒரு முதல் நாள் அஞ்சலுரையையும் அதோட முதல் நாள் அஞ்சல் முத்திரையையும் வெளியிட்டாங்க முதல் நாள் அஞ்சலுரைய நாம் நம்ம நண்பர்களுக்கு இல்லாட்டி உறவினர்களுக்கு தபால் அனுப்பலாமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த அஞ்சலுரைகளை நாம் அனுப்பலாம் எந்த பிரச்சனையும் வராது என்ன இதெல்லாம் அதாவது நினைவு அஞ்சல் தலை முதல் நாள் அஞ்சலுரை முதல் நாள் அஞ்சல் முத்திரை எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களே கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காது மேலும் இதெல்லாமே அஞ்சல் தலை சேகரிப்பு நிலையத்தில் அதாவது பிலாட்டலிக் பியூரோவில் மட்டுமே கிடைக்கும் சரி அஞ்சலுரை வகையில் முதல் நாள் அஞ்சலுரையை பற்றி இந்த வாரம் நாம் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வாரம் நம்ம அறிவோம் அஞ்சல் தலை பயணத்தில் இன்னும் அஞ்சல் எழுதுபொருள் அதாவது போஸ்டல் ஸ்டேஷனரி பத்தி பேசி தெரிஞ்சுக்குவோம் நன்றி வணக்கம்